சச்சிதானோத்தியேத்தாபய வய நுமீக்ணம் சேத்த நயமான க்வித் மதிம் சாந்தம் உபாசமாதம் भगवान श्री உத்தவருக்கு அற்புதமாக உபதேசங்களை எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார் வாழ்க்கையை பற்றின உண்மையை தெரிஞ்சு அதாவது தர்மானுஷ்டானங்களை ஈஸ்வர பக்தியோடு பண்ணி விவேக வைராக்கியங்களை சம்பாதிச்சு கொண்டு மோட்சத்தை அடையறத்துக்காக வேண்டி சந்நியாசத்தை மேற்கொண்டு விசாரம் பண்ணணும் பிரம்ம விசாரம் அதுக்கிடையில் அனுஷ்டிக்க வேண்டிய தர்மங்களை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறார் மத்பரகா மத்பரஹான்னு சொன்னால் என்னையே லட்சியமாக கொண்டிருக்கணும்னு அர்த்தம் பரமபுருஷார்த்தமாகிய மோட்சம் அமைதியான ஆனந்தமே வடிவான ஆண்டவன் மதாஸ்ரயா மத்பரகாங்கிறார் என்னை சார்ந்திருந்து என்னையே குறிக்கோளாக கொண்டு என்னையேன்னு சொல்கிறது சாந்தமே வடிவமான ஆனந்தமே வடிவமான துன்பமில்லாத பேரின்ப வடிவமான தத்துவத்தை மெய்ப்பொருளைன்னு அர்த்தம் பேரின்பத்தை குறித்து அமைதியை குறித்து ஆனந்தத்தை குறித்து கடவுளை குறித்து எல்லாம் ஒன்று கடவுளை குறித்துன்னா ஏதோ நமக்கு ஒரு தனி கலர் வரக்கூடாது கடவுளுங்கிறவர் சாந்தியாகவும் ஆனந்தமாகவும் துக்கமற்றவராகவும் இருக்கக்கூடியவர் அந்த தத்துவத்தை தான் இருக்கக்கூடியவர்னு இல்லை அந்த தத்துவத்தை அமைதியை சார்ந்திருப்போமாக பேரின்பத்தை சார்ந்திருப்போமாக துவைய அறிவை சார்ந்திருப்போமாக இறைவனையே சார்ந்திருப்போமாக எல்லாம் ஒரே அர்த்தம்தான் இதில் கொச்சித்துங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னு கொச்சித் கொச்சித் அபீக்ணம் அப்பப்போ அப்போ என்ன பண்ணணும் விடாம அடிக்கடிங்கிற விடாமன் அர்த்தம் அபீக்ஷம் யமானு சேவேத்த நியமானு யமானு அபீக்ஷ்ணம் சேவேத்த ஆஹா எம நியமங்கள் எல்லாம் சரியாக கடைப்பிடிக்கிறோமான்னு அடிக்கடி இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிக்கணும் அந்த அகத்தாய்வு பண்ணிக்கணும் யமநியமங்களெல்லாம் நாம் ஒழுங்காக கடைப்பிடிக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே சுயபரிசோதனை என்னது தற்சோதனை அகத்தாய்வு இப்படிலாம் சொற்களில் சொல்லுகிறார்கள் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிக்கணும் அது மாத்திரமில்லை எப்பவும் குருவை சார்ந்து தான் சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணணும் அதனால் என்னை பற்றி தெளிவாக தெரிந்த குருவை அமைதியான குருவை கோபக்காரர் இல்லை அப்படியே இருந்தாலும் தப்பு இல்லை அது சரியாக இருக்கான்னு பார்த்துண்டா போகணும் நியாயமான கோபமாக இருந்தால் தப்பு இல்லை இங்கே என்ன சொல்கிறார் சாந்தம் குரும் மதபிக்ஞம் குருங்கிறார் இறைவனை பற்றி நன்காக அறிந்தவர் அமைதியை பற்றி ஆனந்தத்தை பற்றி நன்றாக அறிந்தவர் அப்பேற்பட்ட குருவை மதாத்மகம் உபாசித்த என் ஸ்வரூபமாகவே கருதி அவரை உபாசிக்க வேண்டும் குருநாதர் அமைதியே வடிவமானவர் தெளிந்த அறிவே வடிவானவர் துன்பமில்லாத இன்பமான வடிவானவர் அவர் இறைவனுடைய ஸ்வரூபம் என்று கருதி அவரை தியானம் பண்ண வேண்டும்ங்கிற ஆஹா சன்னியாசத்தை பண்ணிட்டு யமநியமங்களை எல்லாம் சரியா பண்ணிட்டுருக்கோமான்னு தனக்குத்தானே சோதனை குரு கூடவே இருந்து ஈஸ்வரனையும் குருவையும் வேறாக நினைக்காம குருவை சார்ந்திருக்கணும் தியானித்து கொண்டிருக்கணும் அவர்கிட்ட பாடங்களையெல்லாம் கேட்டு சாஸ்திர விஷயங்களையெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்க்ளூடட் இந்த ஸ்லோகங்களுடைய டெவலப்மெண்ட் ரொம்ப அற்புதமானது தொடர்ந்து தொடர்ந்து நாம் படிப்பதற்கு உரியது என்று சொல்லி இந்தளவிலே இந்த ஸ்லோகார்த்தத்தை பூர்த்தி பண்ணுகிறேன் யமான்பீக்ஷம் சேவேத்த பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரி ஓனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்